ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணாயீத்தமே நம்தீகர்விஷிஷியிம் அஹம் சமய அருள்கின்ற ஆண்டவனாகிய இறைவனுடைய உணர்வும் உயிர்களுடைய உணர்வும் வேறு அல்ல ஆகவே இது பிரிக்கவே முடியாது இறைவனும் நானும் ஒன்று என்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கிறது தான் ஏகபக்தி ஆனால் விவகாரத்தில் வந்து பகவான் பக்தன்கிற அந்த ஒரு மேலெழுந்த வாரியான அந்த வேற்றுமையை விவகாரத்தில் ஆழமான மனசில் பகவானும் நானும் ஒன்றுங்கிற தத்துவத்தை உணர்ந்திருப்போம் இது வந்து எனது ரெட்டவேஷம் கிடையாது தாயையும் மனைவியையும் மகளையும் பார்க்கும் பொழுது வேறு வேறு கோணத்தோடு பார்த்தால் அது இரட்டை வேடமென்று சொல்லப்படுகிறது கிடையாது தங்கம் நகைன்னு சொல்கிற போது நகையும் தங்கத்தையும் பிரிக்க முடியாதுங்கிற அந்த தத்துவத்தை ரெண்டு சொற்கள் பொருள் ஒன்றுங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்படி இதுவும் அதனால இது வந்து நீ தங்கம் வேறே நகை வேறேன்னு சொல்கிற ஆனால் தங்கத்துக்கு கன்னியமாக நகை இல்லைங்கிற இரட்டை வேஷம் போடுறேன்னு யாரும் சொல்ல முடியாது அது மாதிரி இது தத்துவ ஜானம் ஆகவே இதில் இரட்டை வேடம் போடுவதற்கு வாய்ப்பே இல்லை அதே சமயம் அப்படி நாம் புரிந்து யாருக்கும் நாம் தீங்கு செய்வதில்லை நமக்கும் நாம் தீங்கு இழைத்து கொள்வதில்லை இந்த மேலெழுந்தவாரியான மனசுல துவைதமும் ஆழமான மனசில் அத்வைத ஜான பலமும் இருக்கிறதுனால நமக்கும் தீங்கு செய்து கொள்றது இல்லை பிறருக்கும் தீங்கு செய்யறதில்லை இந்த உண்மையையும் உணரணும் அது மட்டுமல்ல அடுத்த வரியில பகவான் சொல்ற அகம் அத்தியம் ஞானினம் மிக மிக ஞானினா பிரியகா ஞானிகளுக்கு நான் மிகவும் பிரியமானவன் ஏன்னா அவர்கள் வேறு நான் வேறு இல்லை என்று அவர்கள் உணர்ந்திருப்பதால் தங்களையே தாங்கள் நேசிப்பதால் இறைவனும் தானும் வேறல்ல என்று உணர்ந்திருப்பதால் நான் மிகவும் பிரியமானவன் ஒவ்வொருவருக்கும் தன்னிடத்தில் மிகப் பிரியம் இருக்குங்கிறது பொதுவான விஷயம் தானே இறைவனும் என்று புரிந்து இறைவனுக்கும் தனக்கும் அந்நியமில்லை என்ற உணர்வினால் ஏற்படும் அந்த தூய்மையான அன்பு இது வியாபாரிக திருஷ்டினையும் சொல்லலாம் நானும் அவனும் ஒன்றுன்னு சொல்றான்ப்பா அவனை விட எனக்கு பிடிச்சவ யார் இருக்க முடியும் ஞானிகளுக்கெல்லாம் நான் மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார் மமச்ச சரிய சகா பிரியா எனக்கும் அவன் ரொம்ப பிரியமானவன்ட்டான் என்கிட்ட ஒன்னும் கேட்கறது இல்ல எனக்கு துன்பத்தை போக்குன்னு சொல்றதில்லை எனக்கு பொருளை கொடுன்னு சொல்றதில்லை என்னை பற்றிய உண்மையை உணர்த்துன்னு சொல்றதில்லை அவன் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறான் அவன்கிட்ட இருந்து நானும் ஒன்னும் பெற வேண்டியதில்லை என்னாலையும் அவனுக்கும் ஒன்னாக வேண்டியதில்லை அவனும் நானும் ஒன்றுங்கிற தத்துவத்தை அவன் நன்றாக உணர்ந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் பகவானும் சொல்றார் நானும் அவனும் ஒன்றுங்கிற உண்மையை அவன் உணர்ந்துட்டான் என்னுடைய அருளால் அதனால எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு நான் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பை அவன் நன்றாக பயன்படுத்தி கொண்டு விட்டான் எனவே எனக்கும் அவன் மிகப் பிரியமானவன் மமச்ச சஹா பிரியஹா இப்படி ஞானியை புகழ்ந்து பேசுகிறார் நம்ம எல்லோரும் ஞானி பக்தனாக வேண்டுமென்று பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம் கித்யாசு பக்தர்களாகவும் அப் பிறகு அந்த உண்மை அறியணுங்கிறது அறிஞ்ச பக்தி அரியரத்துக்கான பக்தி நம்ம அரியறத்துக்கான பக்தியை பண்ணி அறிந்த பக்தர்களாக மாறுவதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்றேன் தேசாம் ஜீத்தயுக்திர்விசிஷியோனோத்யம் அஹம் சம